பெருமையடையவனுக்கு ஏது உதவி நாள் கோசம் ரஷம் பசுவை யாரு பூஜை பண்ணி நல்லா பெருமையை ஆத்திர வச்சுக்கானோ கணக்கு பார்க்காம தீனி கூட்டும் அவன் நல்ல பெருமையாய்ய பதவி இல்ல அறையான புத்திரம் உலகில் என்னக்கும் ஒரு ஒன்றியிருக்கணும் இந்த உலகளையே பெரு பெருக்கத்துடன் தன் பேருடன் இருக்கணும்னு ஒருத்தன் நினைச்சானே ஆனா இருப்பதற்கு எது சாதாரண நல்ல புள்ளை நாள் குத்திராக பிரஜாமனு பிரஜாயசே மத்திய மிருதம் ஏ மத்தியான்னு கூப்டது இந்த மனுஷனே நீ சாகாமல் இருப்பது என்ன தெரியுமா ஒரு குழந்தையை குடும்பத்தில் வைப்பது அவன் சாகாமல் தொடர்ந்து இருக்கணும் நினைச்சா என்னஹா ஒரு பிள்ளை உண்டு வந்தோம் அதனாலதான் போதா என பிள்ளை இல்லையா ஸ்ரீகாரமாக பண்ணி கொண்டுட்டா மேல எ ஒரு குழு ஒருவருக்கு நிறைய பணம் இருக்கு நல்லா சாப்பிடறான் நல்ல புத்திமானா இருக்கான் லோகம் மூக்க அவனை கொண்டாடுறது எல்லாம் அப்படி இருந்தாலும் அவன் உயிருள்ள பணமாக ஆவது எதனால் என்று ஒரு கேள்வி இந்திரியார்த்தானு புத்திவான் லோக பூஜிதா நல்ல புத்திமானிருப்பன் அவலம் மூக்கு அவனை கொண்டாடும் சர்வபூதானோ அவனை ஒண்ணு சொல்லுவாள் எல்லாரும் அவனை மதிப்பாள் ஆனாலும் உச்சுவசன் மூச்சு காத்தும் இருந்து அவன் பணமாக இருப்போன் யாரு உயிரில்லாத பணமாக அவன் இருப்போன் யாரு என்று ஒரு கேள்வி எட்டம் காட்டால் எத்தனை பணம் இருந்தும் அவன் எத்தனை சாப்பிட்டும் எத்தனை உலகம் கொண்டாடி அவன் பிரிவி அடைஞ்சாலும் தேவதா திஜி ஆத்மே பாதி தெய்வத்துக்கு ஒரு துளசியோ ரூமோ பூஜை வந்த இழைக்கு இல்லையா சொல்றானோ அவன் போடுறானோ வேலைக்காரனுக்கு தாபம் இல்லாமல் இசுக்களுடைய சாத்தாதிகளை தவிர பண்றானோ தன்னையும் கஷ்டப்படுத்திக்காம தன்னையும் தன் குடும்பத்தையும் சரியா பாத்துக்கிறானோ அப்படி பாதான் பாத்தி பஞ்சா அவன் தான் வந்து உயிரோட உயிரோட இருப்போம் இப்படி பெண்ணாம பூஜையில்லாம அது இது இல்லையெல்லும் இண்டு வேலக்காரனாதினையும் சமப்படுத்திருக்கே இவன உயிரிலுள்ள பிழம்பு சொல்லிபாம் ஆமா பரம்பரத்து வந்து அது உட்கு அது என்ன இருக்கணும் பிச்சா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள வெச்சு இல்லை என்பது வேலைக்கான அவனுக்கு சம்பளம் கொடுக்காமிகளை போதும் தன்னையும் வந்து ரோவியா இருக்கிறான் இவனை பெரிய பதவியை வச்சு காப்பாற்றின மதி என்னென்ன பண்ணியிருக்கோ உலகத்துல உருவாக்கணும் அது கொஞ்சம் இந்தியாவில பிறந்தவனா இருந்தா போதும் அப்படியே கண்ணால ஜனமோகம் அவன் அப்படி இந்த மஷக்க வந்து மூணு மாசத்துல கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிற பொழுது உள்ள தீர்த்தம் சாப்பிட்டால மொதல் நாளைக்கு சாப்பிட்ட இட்லி எல்லாம் வாந்தி பண்ணி ஒண்ணும் உள்ள தங்காதான் அப்படி சில மாசம் தொந்தரவு அப்படி எனக்கா ஷமப்பட்டையே அதுக்காக ஒரு பிண்டம்னு மாற்ற பிண்டம் ததாம் என பிண்டம் அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது பெரிய பெரிய சடங்கு இருக்கு முதுகுல முடியாம அப்படியே கம்பளி பூஜின்னு சாந்தி உட்காண்ட் பொருள் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து அம்மா என்ன உனக்கு என்னமோ குழை இருக்கேன்னு ஒண்ணுப்பா அவரு சாமி முதுகுலேன்னு சொல்ல மாட்டாட குழந்தைக போற போது குழந்தை அம்மாவுக்கு முதுகுலை வலிக்கணும் நினைச்சு கவலைப்பட்டு அந்த கவலை குழந்தை மனசுல வேறப்படாதே அதை ஒளிச்சு அவனுக்கு ரெண்டு மீது வந்து சாப்பிட்டோம் நான் சாப்பிடாம போய் மறுபடியும் போட்டு வச்சு அதுக்காக ஒரு பிண்டம் மாதிரி பிண்டம் வராமல் பிண்டம் கால் அதனாலதான் உத்தரவு அவர் குந்தியினுடைய பெருமையை நன்மை அறிந்தவராகினாலே எக்ஷன் கேட்டது மேலும் பெரிசு கேட்டாத்தூமிக்கு மேல பெரிசு எதுவும் எப்படி திரும்ப ஆகாசத்துக்கு மேலே என்று எக்ஷன் ஒரு கழுவா அப்பான்னு சொன்னால் மனத்துக்கு மேல சீக்கிரமா போகக்கூடியது எச்சம் காட்டால் மனசு நாள் மனம் இந்த துரும்ப காட்டிலும் மட்டமானது எதுனால் சிந்தை இருந்தால் கவலை கவலைப்படலாம் பாருங்க அது ரொம்ப மட்டம் தான் நம்ம துரும்பு எப்படி சாட்சியமும் அது மாதிரி இந்த கவலையை அவிவேக்கி கவலைப்படுவோன்னா கவலைனால என்ன இருக்கு எத்தையாவது ஒருத்தர் பையன் படிக்க வச்சிருந்தேன் கூட இருந்தேன் பேப்பர்ல இந்த பையன் பேர் விட்டு போச்சு அதுல வந்து இருக்காரு மயக்கமா உடனே வாதி சொல்லி மாப்பிள எப்படியே போன எல்லாரும் வந்து தூக்கிக்கு இது பண்ணிட்டு கொஞ்சம் பிரச்சனை வந்தது என்னன்னா எது <Sessus> காட்டும் ரொம்ப மட்டம்மித் திதி தூங்குற போது எது தூங்குற காலத்தில் எது கண்ணமூடாமல் இருக்கு என்று ஒரு கேள்வை எட்டன் கேக்கிறாள் ஜாதம் நேங்கதே எது பிறந்ததே அசையாமல் இருக்கு என்று ஒரு கேழ்வை மனது கிடையாது என்று ஒரு கேள்வை வேகத்தினால வளர்கிறது எது என்று ஒரு கேள்வை அந்தர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரே அர்த்தம் சில ஸ்லோகத்துக்கு அந்த அர்த்தம் தர்மபுத்தர் பத சொற தூங்கும் பொழுது கண்ணையும் ஊடாமல் யார் இருக்காது தெரியுமா மத்தியோ நிமிஷதி மீன் தூங்கு ராத்திரியில தூங்குற போது கண்ணை மூடாதாம் அந்த முட்டையானது பிறந்த உடனே அசையாதாம் அப்படியே வெச்சபடி இருக்குமா முட்டை அஸ்மனோஸ்தி எதுக்கு ஹுதயம் இல்லையா மனசு இல்லை என்றால் கல்லு கல்லு வளரும் ஆனா மனசு கிடையாது கிடையாது கல்லு வளரும் மலை வளரும்லையா வளர்றது எது வேகத்தின வளர்கதி என்று சொன்னால் இது தூங்கினாலும் கண்ணை எது மூடுவதில்லை என்று கேட்டதுக்கு மத்யம்னா பத்தியம்ன ஜீவாத்மான அர்த்தம் இந்த ஜீவன் இருக்கானே எப்படி இந்த நதி ரெண்டு கரைக்குள் பட்ட ஜலத்துக்குள்ள மத்தியம் போயின்னு இருக்கோ அது மாதிரி இகலோக பரலோகமாகிற கடைக்குள் இந்த ஜீவாத்மாரன் போயிக்கொண்டே இருக்கான் இதுக்குள்ளே போயின்றிருந்தாலும் இவனுக்கு நாம் தூங்கினா கூட ஆத்மா தூங்கலை நாம் தூங்குறோம் மனசு தூங்கி போடுது ஆத்மா தூங்காமல் இருக்கான் அதனால காலையில் எழுந்திருந்த உடனே இவன் என்ன சொல்றான் சுகமஸ்வாப்சம் நகிஞ்சிதேசம் ரொம்ப சுகமா தூங்கினேன் ராத்திரி தூங்கினேங்க ஆருக்கு தெரியும் தூங்கினது ஆறு சாட்சியப்போ உள்ள இருக்குமா தூங்கினேன் கூட்டு வர கூட ஒரு அழுக்க தடவி அஜானு போறான் அதனால ஆத்மாவை பார்த்தம் பார்த்த அந்த ஏற்பட பிரம்மத்தனத்துல கூட்டு வரான் கூட்டு வந்து பிரம்ம ஜானி வந்துட்டு ஒட்டல்லே மறுபடியும் ஜீவனாவே வெளியில வராஜம் இல்லாம வந்து வீழ்த்து கொண்டிருப்போம் யாருனாத் என்று மத்யத்துக்கு ஆத்மானு ஒரு அர்த்தம் அண்டம் ஜாத்தம் அச்சேங்க இந்த பிரம்மாண்டத்துக்கு சைத்தன்யம் கிடையாது இது உண்டானா அசங்காது இது அசங்காமல் உள்ள பகவான் அனுப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு அப்புறம் உள்ள அனுப்பிரவேசம் பண்ணவனா வெறும் கட்டிதுல சீரா சேரலாக்குமா அனுப்பிரவேசம் பண்ணத்தினாலே இது வந்து இது செலிக்கிறது விசேஷனம் சொல்லி சொல்றோம் இல்லாம ஜடம் இது அண்டம் ஜாத்தம் நாஸ்தி யாருக்கு ஹிருதம் இல்லை என்று கட்டுறதற்கு கல்லு என்று சொன்னார் இந்த கல்லு என்று அர்த்தம் இல்லை ஞானிகளுக்கு இந்த சோகத்தை கொடுக்கும் சோக நீதமான ஞானின்னு ஆறு இந்த நான் என்று நினைக்காதவர்கள் இருக்கா அசரீரம்பாந்தம் இல்லாத ஞானிகள் இருக்காளே சரீரத்தை நான் நினைக்காதவர்களுக்கு சரீரத்தை வெட்டினா தெரியாது கையை வெட்டினா தெரியல அவன் நதியில உட்கார்ந்து சமாதியில் இருந்தால் ஒண்ணு வெயில் சமாதியில் வைகாசி ரெண்டு மாசம் ஆச்சு ஆனி மாசம் பதினஞ்சு தேதிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு கொட்டாய கூட்டு வந்தால் ரெண்டு மாசமா கண்ண திறக்காமலே உட்காந்துருக்காள் ஆனி மாசம் பதினஞ்சேதி ஆத்துக்கு வந்துட்டால் ராத்திரி பத்து மணிக்கு மேல வெடி காலம் நாலு மணிக்கு ஸ்தானத்துக்கு போறவங்க பார்த்தா ரெண்டு மக்களும் பார்த்து ஜெலமிடாமா திறந்து விட போறேன் இந்த வேப்பர்ல திறந்து விடுறதுக்கு காலம்புற பார்த்தா ஜெலம் நாலு மணிக்கு ஆஹ் கொட்டாய எல்லாம் புகுத்து பிரம்மேந்திராலும் எல்லாரும் நினைச்சோன்ட்டு இருந்தாள் மறுபடியும் மாசி மாதம் வந்ததே இந்த மரங்களெல்லாம் ஏலம் விடுறது ஜலம் முடிஞ்சது அது குத்த எடுப்பான்னு பதினாயிரம் ஆயிரம் அவனுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதிர்ஷ்டத்தை வந்தபடி கரைச்சிவிடும் அவன் அந்த குத்த எடுத்தவன் நெடுக்க மணல் ஆட்களை பறிச்சுன்னு வரச்சோன்னா அந்த இடத்துல பறிச்சு மண் ஊட்டியை வட்டபோது ரத்தம் வீலிட்டு அடிச்சுது அடிச்சாக்க அவ தோளில ஒட்டி விட்டான் உள்ள பார்த்தா பிரம்மேந்திர அப்படியே கரையில சூட்டி வச்சா பத்தன கிழிச்சு வந்து அவளுக்கு இன்னைக்கு பேசுவான் அவளை பத்தி திருநீர் இருக்கான் போக்குரி சாக்கிரி இருக்கான் அவனை பத்திலாம் பேசணும் பேசல ஞானி அவள் இல்லாத நாளில கூட அவளை பத்தி பேசணும் அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சோக நீதமான கதையும் கிடையாது நினைக்காத ஜானே அவளுக்கு அஸ்மா என்று பெயர் கல்லுவே இருப்பாள் போனாலும் இருப்பாள் ஜலம் இல்லாத போதும் இருப்பாள் அவளுக்கு இந்த சோகத்தைக் கொடுக்கும் மனது கிடையாது அஸ்மனோ நதிவே நவர்தேனா இந்த பிரபஞ்சம் இருக்கத்தானே இருக்கும் அவர் சரீரமும் இருக்கத்தானே இருக்கும் தெரியாது கண்ணை திறக்கிற போது இந்த பிரபஞ்சம் இருக்கா தெரியுமா உலகம் இருக்கா போல தோணும் கண்ணை மூடி நதி மனோவேக வர்த்தது இந்த மனசுல வாசனை இருக்கே அதனால இந்த உலகம் இருப்பது போல தோணும் கண்ண திறந்தாக்கே கண்ணை மூடிபட்டா அதுவும் போயிடும் நதி வேகே ஒரு கேள்வ நடுப்புற கேள்வா எட்டம் அப்படி கடினமான கேள்வாக்குற போது வரும் மறுபடியும் தூக்க கலக்கம் போறதுக்காக கிம் சுவித்ரம் போறவனுக்கு யாரு உதவி யாரு தோழன் ஒரு கல்வி பிரவசோமி வீட்டில் இருப்பவனுக்கு யாரு உதவி என்று ஒரு கேள்வை வந்தவனுக்கு யாரு தோழன் யார் உதவி என்று ஒரு கேள்விதா ஷாரவனுக்கு ஆறு உதவி என்று நாலு கேள்வாள் முதல் கேள்வி வெளி போறவனுக்கு யாரு உதவின்னு கேட்டாள் அவன் ஜப்பான்ல ஒரு இன்ஜினியர் கட்டிக்காம இருந்தா அவனுக்கு ஐயாயிரம் பவுனைக்கு அவனுக்கு எந்த ஐயாயிரம் ரூபாய் நான் இருக்கேன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு போய் ஐயாயிரம் பவுன் குடுத்துவரான் நெய்வேலியில கறி சண்டி குடிக்கிறதுக்கு கறி சண்டி குடிக்க போறானோ அவனுக்கிட்ட அந்த வித்தியாச பாக்கும் நெய்வேலியில கறி கிடைச்சு என்ன கிடைச்சதோ எனக்கு தங்க கட்டி கிடைச்சிருக்கேன் ஜனநாயகத்துல நானும் இல்லையா எனக்கு சொல்றதுக்கு ரைட் இல்லையா பிரபசோ மித்ரம் பயப்பட இப்பதான் எல்லாருமே ராஜா வாச அதனால இந்த ஸ்பீக்கர் கூட சொல்லலாமே வெளி தேசத்துக்கு போறவனுக்கு பெரிய உதவியா திருக்கோரியாவால் மகாத்வான் என்ன பண்ணோ போன ரயில் கிடைக்கல வாழ்க்கை அவள் என்ன பண்றது அப்படியே எடுத்து எடுத்து நடந்து அந்த நாள்ல வாழ்க்கை முப்பது ஒரு பாலான் கச்சேரிக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சமானம் அற்புதமா வாசிப்பாளா அங்க போனா ரயில் கிடைக்கல போய் எந்த போய் சாப்பாடு கேக்குறது பிரமாதமான உபச்சாரம் பண்ணி எட்டு மணிக்கு மேல புதுச்சா பண்ண சொல்லி அவருக்கு பிரமாதமாக சொல்றது கிருஷ்ணர் வளர்த்து வாரமான கட்சியை அவளுடைய வித்ததான் அவனுக்கு வெளி தேசத்தோ ஒத்திரியும் தெரியாது வித்யா பிரவசத்தோ மித்திரம் வெளியில வரப்பட்டவனுக்கு மித்திரம் வீட்டில் இருப்பவனுக்கு யாரு உதவி என்று கேட்டால் இருக்கிறவனுக்கு பரிசாரகம் உதவி இல்லை அவன் பரிசாரம் என்ன பண்ணுவான் நிறைய பருப்பு போட்டு சாம்பாரிச்சு உடனடியா பண்ணுவான் கண்டந்திக்கிற சமையல் அவனுக்கு எனக்கு சாருங்கிறான் எனக்கு பருப்பு கேட்டு ரசம் தான் எனக்கு ஒண்ணு அது ஆறு ஆற்றுல இருக்கிறவனுக்கு உதவி நாள்யாமித்ரம் பத்னிதான் உதவியாம் ஆத்தல் வீட்டில் இருப்பவனுக்கு யாரு மித்திரம் நாள் ஆதுரஸ் யாதி வந்தவனுக்கு வைத்தியரசம் மித்திரம் அவன் வயத்த வலிக்கிறதும் டாக்டர் கூப்பிட்டு வந்தா இப்ப நின்று கொஞ்சம் தவிட்ட கொண்டு அப்படியே வருத்து ஒரு துணியை கலிக்கிற கம்முன்னு வாசிக்கிற வாசனம் வந்த உடனே எனக்கு வலி நின்னு போச்சேன் யாதிக்காரனுக்கு மித்திரம் யாரு தெரியுமோ எல்லாம் சரி ஷாரவனுக்கு யாரு மித்திரம் என்று கேட்டால் யாரு புத்திரன் மித்திரமா பத்ரி மித்திரமா பணம் மித்திரமா இந்த புத்திரம் இல்லையா எல்லாரும் கூட இருப்பா ஷாரவனுக்கு எல்லாரும் பக்கத்துல வந்து இவங்கிட்ட அழுவாளா சுவாநாம் எந்த மங்களா எனக்கு வைச்சு எனக்கு உயிரில என்ன அழுச்சுக்கு பொண்ணு கல்கத்தாவில இருந்து அழுவன் பம்பாயில இருந்து வருமா வந்து அழுவான் குத்துக்கள் நிறையா இருக்கு சந்தி அடிச்சுடுவான்ல ஊட்டி சொல்லிவிடுவான் எல்லாரும் உயிரா ஆறு அழிச்சுட்டானு கவலைப்பட கழவும் கூட போறானேன்னு ஒத்தம் அழக மாட்டாங்க தனக்கு தானே அழுது அப்ப எப்படி அவன எல்லாம் சுவார்த்தபராணான் எனக்கு என்ன பண்ணினா எனக்கு என்ன ஒண்ணா அப்பதான் நினைப்பான பாத்தி ஆஹா பத்து பேர் வந்து இப்ப அழறாலை பக்கத்துல வந்துக்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு இல்லையே எல்லாம் எனக்கு என்ன பண்ணேனா அழறா இவனுக்கெல்லாம் அழுகைய சித்தகரிக்கு போற உயிர் மின்னாடியே போய்டுமா அவருக்குறான் என்ன பண்ணுவ முன்னாடியே உயிர்களில கையில போது என்ன துந்தரம் வந்து அழமாட்டாங்க ஏதாவது பரலோகத்துக்கு ஏதாவது இந்த லோகத்தையும் பரலோகத்துக்கு போறவனுக்கு உதவி யாருன்னால் பத்னி இல்லையே புத்திரன் இல்லையா ஒத்து கூட வரமாட்டாள் அம்மா பணம் உள்ள வச்சிருக்கா லட்சம் ரூபாய் மாற்றி கூட வருமானி கோஷே ஒரு மா ஒரு கருத்திய கூட விட மாட்டான் இவருக்கு கூட வராதுவாரி பத்னி ஒருவழோ கூட பாஷப்பிடிக்க வர மாட்டாளா என்ன இனிமே அவதான் ஷாவி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காப்பாத்தியானு ஏமாத்திர பயங்கரே அவன் மருவன கூட குத்ரபூமி மட்டும் வருவனார் அப்படி வந்தா போல தலையை காட்டி அங்கேதான் எல்லா இருக்கட்டும் ஏகாதசீலியும் துவாதிசீலியும் பிரதோஷ காலத்திலையும் நல்ல தேய்ச்சி காப்பாத்தினா இந்த சரீரம் வருவோம் நல்ல ஏகாதசியை தேய்ச்சிப்பான் நல்லெண்ண அப்படி காப்பாத்திருக்கானே சந்திரங்கள்லாம் பூசி தீசி நல்லெண்ணி தேய்ச்சி அந்த தேகம் வருமோ கூடுதல் நாள் வரும் நாள் எது மட்டும் வரும் நாள் அந்த புளியங்கட்டை வாங்கி அடிக்கிறேன் போடுவோம் பாவிக்கே புளியங்கட்டையை வாங்கி வச்சிருப்பான் அந்த கட்டைய மட்டும்தான் இந்த தேகம் வருமா சித்த மட்டும்தான் வருமா எரும முட்டையும் குளியங்கட்டையும் அடிக்கிற சித்த மட்டும்தான் இந்த தேகம் வரும் பரலோகமார்க்க பரலோக மார்க்கத்தில் யாரு கூட வருவாள்னா புண்ணாூட வருமானம்மியுணமோ பாபமோட கூட வருமா பாதியாயிருந்த வாசவூத்தரிம்தி சுலபம் பகவன் ஜிஹ்வாச்ச பகவத் குணம் காட்டியாடா காதாலே சுலபமா கிருஷ்ணாங்க என்ன சொல்லுவாங்க பகவன் நாமா சொன்னா ரட்சிக்கும் ஒத்து சொல்லையே மனா வேண்டாம் பாபி புரி சொல்றேன் குலபதி பாலையா தன புராணம் பண்ணிட்டு மனாம் சுலபம் பகவன் நாம ஜிஹினாக்கு சொன்ன கேட்குதே பகவன் ரொம்ப சின்ன பேராணா நாராயணா வாசுதேவா அவன சின்ன பேரா வச்சுருக்காள் அவன் ரொம்ப பெரிய பேரா சொல்லுனாக்க சொல்ல முடியாது சின்னதான பேரு அதை நீ சொல்லிய நீ அடிப்பன அப்ப புல்ஹோ எங்கூர்ல பகவன் நாம சொல்ல ஆரோக்கியம் இல்ல சொல்லுவாடான் இத்தனை பாகவசம் நடந்திருக்கா எங்கூர்ல இத்த ராமாயணம் நடந்திருக்கு மகாபாரதம் நடந்திருக்கு என்ன சொல்லுவனா அடிக்கிற போது பாபி ஒன்னு அழிச்சுன்னு போறதுக்கு சிவத்தி எங்களுக்கு விழுந்ததுன்னு அடிப்படின் வரும் எம்ஜி பாபி நீ புண்ணியசாலியா இருந்தா போற வழியெல்லாம் இளனையும் இளனியும் தீர்த்தமும் கடல் இல்லாம ஜெலம சமையல் இல்லாம அண்ணமா பாக்கம் இல்லாம பட்சியமா அப்படி ஒரே ஐடியா வந்து எமது ஊத்தும் எம் டி ஒண்ணி வரைச்சு நீட்டா எனக்கு வாரண்ட் போட்டா வாரண்ட் வந்து இப்பவே பரவான் காலம்புறவே காலம்பர அஞ்சு மணிக்கு வந்து உட்காந்துருக்க திண்ணில எனக்கும் வந்து இப்படினா அப்படி பரலோகமாக கர்ம அனுபவம் வேற கூட வராதான் சத்தாக்கே இது ஒன்னுக்குமா சாது ஒன்னு கூட்டியாவன் கொடுத்து வச்சு வச்சவன் ஆளே எதுல கொடுத்து வச்சவன் எந்த பேங்கில் மறிச்சு போன பேங்கில் கொடுத்து வச்சவனா அதுல ஏதாவது ஒரு பேங்க் சொல்லு பல பேங்க் போயிருக்கு எந்த பேங்க் வேற சொல்லுவன தானம் மித்திரம் மரிஷ மரணத்தடைய உனக்கு யார் உதவி யார் வந்து காத்துக்கிண்டிருக்குமா அதற்காகத்தான் மகாதானங்கள்லாம் விதிச்சிருக்காள்ல அதனாலதான் எது வந்து வேதவிதே கில தத்தம் தத்தம்மயில சுத்தம் சுத்தம் இஷ்டஜனிஷ்டா அந்நமுகம் விட்டாள் வேதவிதே கிள தத்தம் தத்தம் வேதவித்துக்கு இடத்துல வேதாத்திய கொடுத்தது தான் கொடுத்ததா வேதவிதான் கொடுத்தது கற்றவர்களிடத்தில் கொடுத்தது யாருடன் படுத்தது படுத்தது என்னால் பிரியதமயா அகில சுத்தம் சுத்தம் அன்புடன் கூடின மனைவியுடன் சயனம் தான் சயனம் யாருடன் சாத்தது சாத்தது என்னால் இஷ்ட ஜன இஷ்ட புக்தம் புக்தம் அன்புடன் கூட இன்னும் கொஞ்சம் போட்டு அன்போடு சொன்னா அது ஏதோ பெரிய பிரம்மலோகத்தை கொடுக்குறா போனும் அப்படி அன்புடன் கூடினவர்களுடன் சாப்பிட்டதுதான் சாப்பிட்டது இஷ்ட ஜன இஷ்டம் புக்தம் அம்மா வேதவித்துல கொடுக்காமி செக் கொடு அம்மா பயந்துடும் போக்குறிக்க அது கொடுத்ததில்லை பரலோகத்துக்கு வராது உனக்கு அன்பில்லாததில்லை பிரியமில்லாதவனோட சாப்பிட்டதும் இல்ல அம்மா சாப்பிட்டதுக்கு கல்லாபூர்வாயத்தில் அந்நதத்தம் அசுத்தம் அபுத்தம் நாள் அப்படி வேத வித்துக்கு அடுத்த கொடுத்ததுதான் கொடுத்தது என்னள் அப்படி பறலோகத்துக்கு மரவியதுனாள் தானும்ானந்தான் தான கூட கூட சாது அவன் ஒரு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வேதன்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்தான் பதினாறுனா தான் அவன் பட்டுக்கோட்டையில ஒரு மணி நெல்லு போட்டா ஒரு மணி நெல்லு தான் விளையா பட்டுக்கோட்டை பூமியில ஒரு மணி நெல்ல வரைக்கான ஒரு மணி நெல்லு கிடைக்கும் எங்க தஞ்சாவூர் ஒரு மணி நல்ல போட்டாக்கூறக்காரன் வெள்ளக்காரன் வந்து அடே அப்பா இப்படிப்பட்ட ஊரா எவ்வளவோ போடலாமே வரையும் போய் ஆடுதுரை தாயிர பட்டுக்கோட்டையை தான் ஆடுறையை வந்து பார்த்தா போட்டோ வரையுடா அதுக்கப்புறம் விளையவே இல்லை பத்து வருஷம் அவங்க ராஜகண்டம் ராஜத பரலோகத்துக்கு அதுதான் எத்தனையோ புண்ணிய காலங்களில் தானாதிகள் வச்சிருக்கா பரலோகத்துக்கு உதவட்டம் தானம் திருச்சனமா கொடுக்கணும் அதுக்கப்புறம் காவிரி ஸ்னானம் கொடுக்கணும்னு நினைக்கிட்டு இருக்கா என்னை காப்பாத்தோம் அப்படி காக்கிறது தான் பிராயஷ்டித்தம் அதுதான் பிராயஷ்டித்தரிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் மட்டம் தான் பரலோகத்துக்கு உதவி தானந்தான மரிஷ்யா மரிக்கிறவனுக்கு உதவி எந்த ஒரு கேள்வி அதற்கு இவன் பண்றந்தான் சாத்திரத்தில் குறுத்தை குருதானந்தான் கார்க்கும் சமிராட் கோதி அமேஜதீ கோம் அதிவன் யாரு கேள்வை எந்த தர்மம் பழைய நாள தர்மம் ஒரு நாளும் ஷாஹாமதி இருக்கக்கூடியது என்ற ஒரு கேள்வை அமதம்வித்ஜேந்திர அமிரம் அமிர்தம் அமிர்தங்கிறாலய தேவலோகத்தில் அந்த அமிர்தம் இது இந்த ஊரில் என்று ஒரு கழுவை ஏற்றம் கேட்டாள் சர்விக் ஜகத் இந்த உலகம் எது பரவி என்று ஒரு கழுவை ஏற்றம் கேட்டாள் அதி சர்வஹூதங்களுக்கும் அதிதியாக இருப்போன் அக்னியா ஜாடராஜ்னி அந்த ஜாடராஜ்னி ஆறு இருந்தால் கீதையரே நான் தான்கிறாள் சுவாமி அஹம் வைஸ்வாரோத்வா பிராங்கம் தேகமஸ்தா நானாக்கம் ஜாடராஜ்னியா இருந்து பசின் உன் வாதுவாசல வந்து கேக்குறேன் அவன் பசின்னு வந்து சொல்றானே வந்து ஆரோ வேழையு நினைக்காது நான்கிறாள் சுவாமி அகம் வைஸ்வாரோஹூத்வா நான் தான் அவன் உள்ள ஜாடராஜ்னியா இருக்கேன் அங்க வந்து கேக்குறேன் பசிய அவன் காக்கலை என்றாள் அதனாலதான் பிரஹ்லாத் வாசுதேவ யா குறியாது ததீட்சணம் விட்டாள் பகவானே வந்திருக்கான்னு பிச்சை நினைச்சுக்கோன்னு விட்டாள் வாசுதேவா குறியாது நினைச்சுன்னு செய்யணும் ததீக்ஷனம் எண்ணம் வரணும் அந்த எண்ணம் வரதுதான் சம புத்தியை தவிர்த்து சம புத்தின்னா அக்காவையும் பொண்ணையும் சமம் அம்மாவையும் சமவா பாக்குறதுன்னு அர்த்தமாங்க அக்கா அக்காதான் அம்மா அம்மாதான் பத்திரி பத்திரி தான் பொண்ணுறா அக்காவை நினைக்கிற போல பத்னியை பார்வையாரு அம்மாவை பாக்குற பார்வரே அக்காவை பார்வரு அண்ணா சம்சாரத்தை சமவா பாக்கறதுனா என்ன அர்த்தம் அக்கா பொன் பத்னி எல்லாரையும் சமவா பாருத்தம் சாமியங்கிறது அர்த்தம் அசித்தனமா நினைக்கிட்டு உலகத்துல அது சாஸ்திரியமான அர்த்தமே இல்ல சம புத்தி தான் எதுவும் இருக்க பகவான் இருக்கார் என்று பார்க்கும் புத்திதான் சம புத்தி அதனால தான் கீதையிலே சப்தமி போட்டால் திசையை போடல எல்லாரையும் சமவாபாருன்னு சொல்ல எல்லாரிடத்திலையும் சமவாபாருன்னு கீதையில வித்யாவினயசம்பே பிராமணை ஏழா வேற்றுமை பிராமண நடத்தலும் சண்டாள நடத்தலும் பசு நடத்திலும் நாய் நடத்தலும் யானை நடத்திலும் அப்படி பார்க்கணும் ம மூப்பேஜாலே வானவேவா கோப கே பி ஜட பால கே ஒரு அடையனியும் ஒரு ஜானியும் ஒரு பசு நடத்தியும் ஒரு நியாயம் நடத்திலையும் ஒரு குரங்கு நடத்திலையும் என்று பாருடகிதல ரமண வசி அவர் ஞானியோ தெரியல புண்ணிய புருஷாகினாலே பால கே பி ஜட கோபே பிவா ரொம்ப அழகாக இருக்கா ரமண நம்ம அற்புதமா இருக்கா அல்லது தமிழும் இருக்கா வாழை இல்லை கொண்டு கொடுக்கிறாங்களா பள்ளம் கண்டிப்பா பிரம்ம வித்துக்கள் சிவானந்தாவும் பிரம்ம வித்துக்கள் அவன் பெரிய தொற்று நிறையா பழத்தை வாங்கி இருந்தாத்தான் குரங்கு குடிங்க வேற போனா இங்க வாருந்தா நான் இருந்தேன் கூட என்ன நீ என்னத்துக்கு ஒன்றுந்தே உங்களுக்காக கொண்டு நான் சாப்பிட்டதான் நினைச்சுக்கோ நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன் அந்த பாவன வரணுமே அது சாள் குறஞ்சு தீவு குறித்து எல்லாத்தையும் குறஞ்சு ஹேஸ்டவங்க சிவானந்தா ஆசிரமத்தில் நமஸ்காரம் பண்றா அப்புறம் போய் போய் நமஸ்காரம் பண்ண பிடிச்ச தூக்கி அஞ்சு நாளைக்கு ராமாயணம் சொல்ல சொல்லி ரெண்டு மாதிரி என்ன ராமனை பத்தி பேசுற போது ஒரு ஞானி ஒரு குழந்த மாதிரி ஏழற என்னால ஏழை பண்ற ஒவ்வொரு ஒவ்வொரு அன்னைக்கு ஏழறா போட்டோ பிடிச்சி பா ஸ்நான பண்றதுல ஸ்நானம் பண்ண சொல்லி ஜப்பம் பண்றதுல ஜெப் பண்ண சொல்லி போட்டோ எல்லாம் பிடிச்சிருக்கா அமெரிக்கா அமெரிக்கா நடுவே அனுப்பிச்சிருக்காது சினிமா படத்தோட அதுலாம் எனக்கு பேப்பர்ல எல்லாம் எழுதிருந்தா அந்த பேப்பர் அனுப்பிச்சேன் சேர்க்குவாங்க அங்கிருந்து அனுப்பிச்சது அப்ப வந்து ரொம்ப ரொம்ப பிரிவான் மகான்கள் குரங்கு வந்து முடிந்து போட்டு ஒரு சட்டு பழத்தை மாதுரை பழத்தை முடிவு காபூல் மாதுரை எல்லாம் வாங்கினா ஒரு உணர்ச்சி இருக்கோ ரோகம் அவளை பூஜை பண்ணுவா எத்தனை வீரர்கள் நமஸ்காரம் பண்றாள் அங்கு ஒரு சக்தி இல்லாம வருவாளா ஆகினாலே சுவம்ைரோம்சம்பான் எல்லாரும் என்னமா வந்து என்னத்தனை பார்க்க முடியுமோ பிச்சைக்காரனை பார்க்க முடியுமோ புள்ளைக்கு ஒரு ஷேர் எழுதியிருப்போம் பிச்சைக்காரனுக்கு ஒரு ஷேர் எழுதியிருப்போமா விதி வைக்க முடியுமா முடியாதே அப்புறம் உலகமே இங்கேயே அதனால சமமா பாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ சமமா இருக்கிறோகம் அடுத்த ஸ்லோகத்தில் சமமா இருக்கிறது எது சமம் பிரம்ம சாக்கடையில சூரியனுடைய பிரதிபிம்பம் அடிக்கிறது இந்த சாக்கடை ஜலத்தினுடைய தோஷம் இந்த பிரதிபிம்பத்துல போய் ஒட்டுபோ ஒட்டாது கங்கா ஜலத்திலையும் அடிக்கிறது இருக்கிற சுத்தியும் புண்ணியமோ பாபமோ ரெண்டு கர்மாவும் ஒட்டாது பிரம்மத்தினத்துல ஆத்மாவும் இடத்துல அப்படி இருக்கு பிரதிபிம்பம் சூரிய பிரதிபிம்பம் சாக்கடையில அடிச்சாலும் சாக்கடையுடைய மலம் போய் அதுல கூடாது கங்கையில அடிச்சாலும் கங்கையினுடைய சுத்தி அதை போய் ஒண்ணும் பண்ணாது அதுக்காக புண்ணியம் பாவம் ரெண்டும் போய் கிட்ட போய் தொடவே அப்படி போய் சொல்லிடு சாஸ்திரம் அது கர்மா லேபம் இல்லாத அங்க போய் ஒண்ணும் ஒட்டவே ஒட்டாது அப்படி போய் சொல்லிவிடு அப்படி உள்ளது எது இல்லாத சமம் படுத்துவாரு சமதரிசனம்னா அதான் சமதர் பண்டிதா சமதர்சனா சப்தமி போட்டாள் விதியமணையும் ஞானையும் குதிரையும் நாயையும் ஒன்னா பாருங்க சமவா பாருங்க அவர்களிடத்தில் இருக்கிற சமவா பாருங்க எல்லாரிடத்திலும் பசியும் சொல்லி அங்கிருந்து வர பேருடைய ஆறு தெரியுமா சர்வ பிராணிகளுக்கும் அதிதியாய் பசியும் சொல்லி யாரிடத்துல வந்து காட்டாலும் வரவன் ஆறு தெரியுமா அர்ஜினும் சொன்னாள் அக்னிஹீன் சோமோ கவாமம் அமிருதம் எது என்று கேட்டாள் பசுமாட்டினுடைய க்ஷீரம் தான் அமிர்தமாம் திவ்யமான பிள்ளை மேஞ்சி அதிலிருந்து கொடுக்கிற க்ஷீரம் இருக்கே அது சாணம் அமிர்தமாம் எது ஷாஹாவள் இருக்கிறது என்று கேட்டாள் சனாத்தனமான தேதத்தில் சொன்ன தர்மம் குருநாளும் ஷாஹாதாம் சனாத்தனோ அமிரோ சாஹா என்ன அர்த்தம் நம்மையும் ஷாகாமல் பண்ணுவான் பேத சொன்ன தர்மம் அது ஷாகாமல் இருப்பது எதற்காக நம்ம சாகாமல் பண்ணுமா அமிரோ தர்மா சர்வனம் இந்த உலகம் முழுக்க பரவி இருப்பது எது என்னால் வாயுவான் வாயு இல்லாத இடமே இல்லையா எங்க வாயு இருந்தால் யுசி புனிமீஷம் வனம் மகத்து உருவனா சஞ்சரி போன் ஆறு உலகில் இன்று ஒரு கேள்வி திரும்ப திரும்ப பிறப்பவனாரு பிறந்து மறுபடியும் பிறப்பவனாரு என்று ஒரு கேள்வி பனிக்கு எது மருந்து என்று ஒரு கேள்வி கிம்ஸ்வி பெரிய பாத்திரம் எது என்று ஒரு கேள்வி கட்சன் கேட்கிறார் தர்மபுத்தர் ஆச்சரியமா பதில் சொல்றாரு அவன் கேட்ட கேள்விக்கு முதல்ல அர்த்தம் புரியணுமே அவன் குஷினே புரியாம போடுமே அப்படி கேட்டு போவோம் அப்படி தான் கேட்கிறாரு நல்ல புத்திமான் கூட பிரபுக்க முடியாது அப்ப போய் கார்டர் தர்மபுத்திர மலைக்காம பதவி சொல்றேன் ஏன்னா அவர் விஜயானி வெறும் ஞானி அல்ல படிச்சவர் மட்டும் அல்ல அனுபவத்தை கொண்டு தர்மபுத்திர அவர் உள்ள இருக்கிற மூக்க அப்படியே வந்துடுவது அவன் பீமனை காட்டா சொல்ல முடியாது அர்ஜுனனை காட்டா சொல்ல முடியாதுன்னு அவன்யாவது சொல்லிடுவான் இது உலகத்தை மூணு காட்டிலும் பெரிய என் கையில இருக்கிற கதையை அர்ஜுன காட்டா என் கையில இருக்கிற காண்டி உண்மை இவரை காட்டா கதைன்னு சொன்னா யாரோ உருசியாரோ சந்தோஷப்படுவார் அம்மான் உலகம் முழுக்க சந்தோஷப்படுவது என்ன ஆத்தவமா இயற்கையா பொறுமையோட குழந்தையை காப்பாற்றுற போது அம்மா அவர் அதுதான் சொன்னார் தர்மபுத்திரம் அதனாலதான் அவருக்கு பெருமை தர்மபுத்திர பெருமை ஒருவனாக சந்தரிக்கிறான் என்று கேட்டதற்கு பதில் சொன்னார் தர்மபுத்திரே கோவி என் ஒருவனாக சஞ்சரிக்கிறான் சந்திரமாஜாயத்தே புன திரும்ப திரும்ப யாரு உண்டாரான் நாள் சந்திரன் நாள் சந்திரன் கிருஷ்ண பட்சத்திலே அப்படி குறையுறது வந்தி சுக்லபட்சத்தில் வராமா திரும்ப திரும்ப உண்டாரவன் யார் தெரியுமா பனிக்கு பனிக்கு மருந்து நிறப்பு தர்மபுத்தியும் பனில வைக்கல போட்டு குளிச்சி பண் உடம்புல இருக்கா போயிடும் கூறு எல்லாம் போயிடும் பெரிய பாத்திரம் எதுனால் பூமி தர்மபுத்திர்த்த அர்த்தம் இதுக்கு என்னன்னா ஒருவனாக சஞ்சரிப்பவன் யாரு சூரியன் தான் தூங்கினாலும் நாம் இல்லாத போனாலும் உதயமாறான் அப்படி இந்த உலகம் போனாலும் பரமாத்மா இருக்கு ஒருவனாக இந்த உலகம் மூக்க பிரளயத்தில் போன பிறகும் இருப்பவன் பரமாத்மாவான் எப்படி இந்த ஜீவராசியர் இல்லாத போனாலும் சூரியன் உதவி இவன் எழுந்திருக்காது போனாலும் உதய அப்படி இந்த உலகம் முழுமையும் போனாலும் ஆத்மா பரமாத்மாறுநாளும் இல்லாமல் இருப்பதில்லையான் சூரியன் சந்திரன்னா என்ன மன என்ன மனசு தைவத்தை சந்திரன் மனசுதான் திரும்ப திரும்ப பிறக்கிறது ஆத்மா பிறக்கல மனசுதான் இருக்குறது கேட்டாலும் பொருளாதார கட்டம் சந்திரமாஜாயத்மாப்பது எல்லாம் மனதுதான் திரும்ப திரும்ப பிறப்பது இந்த பனி வந்து ஆத்மாவை மறைப்பது போல் அவித்த இந்த பனி சூரியனை மறைப்பது போல் சூரியன் தனியாக சஞ்சரிக்கிறோம் ஒருவனாக சஞ்சரிக்கிறோம் அந்த சூரியனை எதுவும் மறைக்கிறது பனி மறைக்கிறது அந்த பனியை போக்குறது அக்னி அது மாதிரி இந்த ஆத்மாவை மறைக்கிறது அஜ்யானம் அவித்த இந்த அவித்தைக்கு இந்த அவித்தையாகிற பனிக்கு எது மருந்து அக்னி நாள் அக்னி வாக்கு அவன் அக்னியை வாக்கு போக்குவான்னு சொல்லி வாக்காக ஆயிருக்கான் எந்த வாக்கு மகா வாக்கியம் அயம் ஆத்மா பிரம்மா அகம் பிரம்மா அஸ்மி சத்வசி பிரஜானம் பிரம்மா இந்த வாக்கிற்கே மகாவாக்கியம் இந்த வாக்குதான் அக்னி சொன்ன வாக்குன்னு அர்த்தம் இந்த வாக்குதான் அந்த அதித்தியும் இருப்பான் அவித்தியாகிற பணிக்கு அந்த அஜானத்தை போக்கி அந்த பனியை போக்கி சூரிய காந்தியை பிரகாசப்படுத்துகிறான் அப்படி பிரம்மத்துக்கு ஆவரணமான அதித்திய போக்குறது எதுனால் இந்த மகாவாக்கியமாக வாக்கால் அக்னி சொன்ன வாக்குன்னு அர்த்தம் என்ன அக்னித சந்திரமா வாக்குற அக்னி பூஜா காலத்துல அவயவம் இல்ல சர்வதேவத்தைகளையும் அப்படி பிரதிஷ்ட பண்ணி நான் பூஜை பண்ணணும் சர்வதேவத்தையாக நாம் ஆகிட்டு தான் அப்புறம் பூஜை நம்ம ஆத்ம தேவதா ஸ்தாபி சர்வதேவத்தை ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம இடத்துல வச்சிருந்தா அப்புறம் ஒலியில பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம பூஜா காலத்துல தெய்வமாக ஆகிடுறாங்க அஜாழ்மே ஒருத்தர் பட்டுட்டார் பூஜை பண்ற போது பக்கத்துல ஸ்ரீரூப உடனே சாந்திக்கு அவன் சாந்துக்கு போல என்ன கீழே அப்படியே பூமியில வெயில் தேய்ச்சுண்டா கொஞ்சம் எழுத்த விட்டுட்டா பூஜை பண்ணிட்டா அவர் வெயில் அடிஞ்சி போட்டார் என்ன பண்ணுறது பின்னாடி என் மறுபடியும் திரும்ப திரும்ப பிறப்பது மனசு இந்த பனிக்கு மருந்து எதுன்னா அக்னின் இந்த ஆத்மாவை மறைக்கிற அவிந்த ஆகிற பணிக்கு மருந்து எதிர்ந்தால் மகா வாக்கியமாக வாக்கு நாள் மகது இந்த ஆத்ம ஜானத்துக்கு இந்த பிரம்மவித்தக்கு இருப்படமான ஸ்தானம் எதுனால் பெரிய ஸ்தானம் இந்த சரீரம் இந்த சரீரம் இல்லைன்னா ஜானத்தை அடைய முடியாது அதுக்காக தான் சரீரத்தை சவத்தை வச்சு சித்திரம் எழுது சித்திரம் எழுதுகிறாலும் என்ன சரீரம் இல்லையா ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியாது ஒரு திருத்தம் அப்புறம் அது ரூமாயிருந்தது அது மாதிரி இந்த சரீரம் இல்லையா ஆத்ம ஜானத்தை அடைய முடியாது அப்ப இந்த பிரம்ம பெரும் பாத்திரம் எதுவும் உதவியான பெரும் பாத்திரம் எது சிறந்த பாத்திரம் தான் ஆத்ம ஜியானத்தை அடைய முடியும் ஆத்ம ஜானத்தை அடைஞ்சதுக்கு இந்த சரீரம் நான் இல்லே போவாங்க நம்ம மாடி படியில் ஏறி மாடி மேல போய் படுத்தா அப்புறம் மாடிப்படியில் பாட்டுக்கணும் சாகனம் படிபனம் எதுல தர்மம் நிலைச்சிருக்கு எத பண்ணினா நிச்சயம் தர்மம் கிடைக்கும் என்று ஒரு கல்வி எப் கேக்கிறாய் கிம் ஸ்ரீதே கதம் கீர்த்தி எதுல நிலைச்சிருக்கு எதப்பண்ணா நிச்சயம் கீர்த்தி கிடைக்கும் என்று ஒரு கல்வி கதம் நல்ல சொர்க்குகம் நல்ல போகங்களை அனுபவிப்பது எதனால் நிச்சயம் சித்திக்கும் என்று ஒரு கல்வி சுகம் நிலைச்சிருக்கு எதை பண்ணினா சுகம் நிச்சயம் கிடைக்கும் என்று இப்படி ஒரு கேள்வ கேட்டார் எட்டான் அதுக்கு தர்மபுத்தர் பதில் சொல்றார் தர்மம் வந்து நிலைச்சிருப்பது சாமர்த்தியிலே என்றால் நல்ல வீட்டுக்காரனா இருக்கிறதுனாலதான் தர்மம் பண்ண முடியும் அசட்டால முடியாது அஷடா இருக்கிறவன் குடுங்க புண்ணியத்தை கொள்ளையாச்சு சாமர்த்தியில நிலச்சிருக்கு தர்மம் நாள் அவசம்தான் இருக்கிறவன் தர்மம் பண்ற விஷயத்துல கீர்த்தி எதுல நிலச்சிருக்கு நிறைய கொடுக்கறான் பாருங்களோடு கீர்த்தி இருக்கு நோவிக்கு கீர்த்தியே இருக்காதா தான சத்தியமே சத்தியமே கதம்யம் யாருக்கு நாள் எங்க நிலைச்சிருக்கு நாள் சத்தியத்திலே இருந்தால் யாரு சத்தியம் பேசினானோ அவன் தான் நல்ல நெல்ல திவ்ய போகங்கள்லாம் அவனுக்குலாம் அவனுக்கு கிடைக்குமா சத்தியமே கதம்யம் சுகம் சுகம் எங்க நிலச்சிருக்கு ல்ல நட உள்ளட இருக்கோ ஒரு தப்பு ஒரு பொ வித்தலாட்டம் எல்லாம இருக்க அவனுக்கு சும் கவலை பண்ணிட்டு போட்டான கவலைப்படுவாரு சுகமா இருக்கும் பாராயணம் மனுஷனுக்கு உயிர போல இருப்பது எது மனுஷன் தன் உயிர போல நினப்பது எது என்று ஒரு கழிவை எட்டம் கேட்டாய் தெய்வ கிருத சகா தெய்வமாக கொடுத்த ஒரு தோழன் நமக்கு ஆறு தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தோழன் யாரு என்று ஒரு கல்வி எது காராம் மனுஷனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்று இப்படி நாலு கேள்வியை எட்டம் காட்டால் அழகா அதை சொல்றார் நம்ம உயிரைப் போல இருக்கக்கூடியது ஆறு நாள் புத்திராத்மா மனுஷன் நாள் நம் உயிரை போல நினைச்சது புத்திரன் தானே புத்திரூர் கடனி போய் அடுத்த கட்டுகுற புத்திர ஆத்மா மனுஷா மனுஷனுக்கு புத்திரன் தெய்வத்தினால கொடுக்கப்பட்ட தோழனாரு தத்தக தெய்வத்தினால் கொடுக்கப்பட்ட தோழன் பத்னியா அவன் சுகதுக்கும் ரெண்டுக்கும் சமமாக கூட இருந்து உதவி பண்ணி அவனுடைய கட்டத்தை அவனுக்கு கிடைக்கும் பெருமை தன் துருமையான பக்கத்தில் தெய்வம் குடித்த ஒரு பெரிய தோழன் பத்னியா தெய்வ கிருத்த சகா உபஜீவனஞ்சீவனஞ்சபர்யா ஐயா இவனுக்கு பழத்திருப்பதற்கு எது காரணம் தெரியுமா நாள் ஜெலமாம் ஆகாசத்திலிருந்து பெயர மழை இருக்கே மழை இல்லேன்னா ஜீவராசியில் ஜீவிக்க முடியாத தானமஸ்ய பாராயணம் மோட்சத்தை இது கொடுக்கும் நாள் தியாகம் தான் மோட்சத்தை கொடுக்குமாம் தானம் அப்படியே சாதுக்கோட்டத்துல பண்ற தானம் இருக்கே அது மோட்ச பயந்தம் கொடுக்குமாம் தானமஸ்தாராயணம் உம்விமுமாத்திா முமஸ்வித்துடுப்ப <debates> உயர்ந்த பொருளை கொடுப்பது எது என்று ஒரு கல்வி பொருள்களுக்குள் சிறந்த பொருள் எது தனம் எது பொருள் தனங்கால் தற்கட்ட அது ஜாதி அல்ல ஒருத்தன் படத்தை உத்தர்வானோட்டால் ஒருத்தன் வித்தையை தனங்கிறார் ஒருத்தன் தபஸ்தை தனங்கிறார் ஒருத்தன் பூமியை தனங்கிறார் ஒருத்தன் உத்த தனம் நினைக்கிறார் புத்தம் தனக்கு கீர்த்தி இருந்தால் தான் தனம் நினைக்கிறார் அப்படி நாம் உத்தமம் சூஸ்விது இந்த பொருள்களுக்குள் சிறந்த பொருள் எது என்று ஒரு கழ்வை லாபங்களுக்குள் சிறந்த லாபம் எது என்று ஒரு கருவை ஏற்றம் காட்டால் சுகானாம் சுகானாம் சாத்தி முத்தமும் சுகங்களுக்குள் சிறந்த சுகம் எது என்று ஒரு கருவை ஏற்றம் பொருளை கொடுப்பதற்குள் நிச்சயம் நல்ல பொருளை கொடுக்கக்கூடியது நல்ல சாமர்த்தியமா நல்ல சாமர்த்தியம் இருக்கிற அசடா எல்லாமே சமர்த்தனா இருந்தா தான் சிறந்த பொருள்கள் எல்லாம் இவனுக்கு தானா கிடைக்கும் சாமர்த்தியம் நான் பொருளை கொடுப்பதற்குள் பரமசாதனம் நாள் உத்தமம் பொருள்களுக்குள் சிறந்த பொருள் படிப்பு நாள் அது படிப்புனா வித்யான் மட்டும் இவருடைய சுத்தங்களா பெரிய வாழ்க்கைய அதுதான் தனங்களுக்குள் சிறந்த தனமே சுவாமியை பத்தி சொல்றபோது பிராமணானாம் விரத்தானாம் பிராமணானாம் உபாசித்தாங்க நிறைய பெரிய வாழத்துல கேட்ட வேத வீட்டு கட்டத்தில் போய் காட்டவரான் தர்மபுத்திர சுவாமி ராமன் ராமனை பத்தி வால்மீகி சொல்ற போது பெரியோரு கட்டிடத்துல தர்மங்களை நிறைய கேட்ட பெரிய வாழத்துல போய் காட்டவரான் ராமன் அதனால ராமனுக்கு பெருமைனு உட்கா ரொம்ப சாதுக்கோட்டத்தை நிறைய கேக்குறது இருக்கு பாருங்க கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் பொருள்களுக்குள் சிறந்த பொருளாத்தமே ஆரோக்கியம் லாபங்களுக்குள் சிறந்தது எது ஏதாவது ஒரு ஒரு ரூபா போட்டு ஆயிரம் ரூபாய் லாட்டரி சுட்டு லாபமா இல்ல ஆயிரம் ரூபாய் முதல் வச்சு வியாபாரம் பண்ணி பதினாயிரம் ரூபாய் தீபாவளி காலத்தில் சம்பாதிக்கிறது லாபமா எது லாபம் ஆரோக்கியம் என்றால் ரோகம் இல்லாமல் இருத்தல் லாபங்களுக்குள் சிறந்த லாபமா லாபியம் எதுனால் துஷ்டி இல்லாத அவன் கடைச்சது போரும் சந்தோஷமா இருக்கோம் சர்வம் பிரம்மயம் பிரம்மெதிர மாதிரி அதுதான் அந்த துஷ்டிதான் சுகங்களுக்குள் சிறந்த சுகம்தான் அவன் போறே போறேன்னா எது போரும் எதை கொடுத்தா போகும் சொல்லும்போது மகாதான படத்துக்கு வந்தால் கே சிவராமிருவாள் தார்மிகேசனும் சொன்னேன்னு நூற்றி ஒரு பேர்களை வச்சு கோமூல்யம் கொடுத்து ருத்ரபாராயணம் சொல்லி மகாபிரதோஷத்துல இப்படி வண்டி சப்தலாம் பண்ணினாள் அவ வந்தாள் மகாதான படத்துக்கு நம்ம சிவாச்சாரியா இருந்தா அவனு வந்திருந்தா சினிமாச்சார்யா வந்திருந்தா போங்க சுவாமி ஒரு சந்தேஷம் இருக்காங்க அவளை போய் வந்தன மன்னாள் வந்த பண்ணதே நீங்க சிவராம் கட்டாளாள் ரொம்ப தர்மத்தில் செலவிழிக்க பத் என்ன பக்கத்தில் தடவை தடவைக்கியம் சொத்து வச்சா போற சொல்லு அவர் உடனே சுவாமியை பார்த்தார் தவிர சொல்லு நீங்க சரியான சன்னியாசிவா வாயிசு சுவாமிகள் நான் தவிட்டன் கேக்குறேன் பத்னி புத்திராளுக்கு இத்தனை வைக்கணும்னு சொல்லுங்க தர்மம் பண்றேன் அது மட்டும் தர்மம் பண்ணாம இருக்கேன் இத்தனை வச்சா போறோம்னு தீர்மானம் சொல்லிட்டு சந்தியாசம் உங்களுக்கு தான் தெரியும் அடிங்கி போட்டார சுவாமிகள் அப்படியே அவன் அப்படி தர்மம் பண்ணிணா அவன் போரும் கிடைச்சல் போகணும் இருந்தா போரும் எவ்வளவு இருந்தாவா வந்து கிடைச்சது அர்த்தம் சொல்லுங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா இருந்தா ஏதாவது மேல விருத்தி பண்ணணுமே என்ன பண்ணலாம் ரயில்வே வேலையை நான் நினைக்கிறேன் ஜப்பான் தொழிற்சாலையே நான் வாங்கி போடுவான் நீ வாங்கினா உடனே கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ எல்லா இனிமே கவர்மெண்ட்லயும் நடத்த போறாளா பஸ்ல போறா இனிமே ஹோட்டல்ல வாட போறா எல்லா இனிமே அவளே பண்ணிட்டு சகலத்தையும் அதாவது அவனும் எவன் செய்யணும் அந்தந்த கவலையை பொறுத்து கொஞ்சம் எல்லாத்தையும் நாங்களே எடுத்துக்கிறோம் ஒண்ணு தெரியுமா துஷ்டிதான் புதியோர் கல்வி தத்துவன்னு சொன்னேன் கோயம்புத்தூர் பண்ணி ஆசனா அது என்ன கேமசா வந்து உட்காந்துருக்கா நீங்க சொல்றேன்ல என்ன அது எனக்கு அவாண்டா என்னன்னு அப்புறம் இப்ப அந்த அந்த படிப்பையே வாண்டாங்க நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் முதியோர் கல்வி பிரயோஜனம் இல்லையா கழிவால ஓதி பிரயோஜனம் இல்ல இனிமே பிராணம் கடைகியில வந்து ஆயுஷப் அந்த மந்திரம் மாதிரி உண்டேன்னு சொன்னேன் கோயம்புத்தூர்ல அன்னைக்கு நான் போது என்ன செய்ய நினைக்க இப்போ வந்து வாண்டாங்க எல்லாருமாதிருக்கு அவன் அது கிளவு வாண்டாமே கஷ்ட ரொம்ப அழகான கல்வி எல்லாம் கேக்க போறாள் சுலகமான கழிவு எல்லாம் தர்மபுத்தல ஆயாசமா பதில் சொல்ல போறாள் ஆளிகளம் சொன்ன உடனே எச்சனுக்கு சந்தோஷம் தாங்காம இந்த நாலு பிராதாக்கள் மறிச்சு போனவாள்ல யாரையா ஒருத்தர பிரயணிக்கிறேன் யார பிரயம்னு கேக்குறாய் அப்ப தர்மபுத்திர ஆச்சரியமா ஒரு சொல் சொல்றாய் அத பார்த்து எக்ஷனே சந்தோஷம் தாங்காமட்டியே நாலு பேரையும் பிரயணிக்கிறேன் சொல்ல போற பரம் அனுபகம் பண்ண போறாள் அப்புறம் தர்மபுத்திரன்னு உனக்கு ஸ்பெஷலா நான் அனுபவம் பண்றேன் கேளுங்கிறாய் எத்தனை ஆபத்து வந்தாலும் நான் தர்மத்தை மறக்காம இருக்கணும்னு நீங்க அனுபவம் கேட்க போறான் அந்த எக்ஷன் ஆறுன்னு தன்னை பத்தி அப்புறம் சொல்ல அந்தவாழ் விழுந்திருக்கிறாள் அவள் சொல்லப்படாது எட்ட பிரச்சனை தூக்கி அவள் என்ன மட்டும்தான் அடக்க நாலு பேரு அவளை நாளைக்கு கிளப்பி அவள் விழுந்திருக்க பண்ணனும் நாலனை தினம் சரித்திரம் குருகனுடைய சரித்திரம் தேவசேனா கல்யாணம் ஜணீக்கந்தஸ்ம்துஸ்வ ம் ஜற்பதி என்றுகற்பதியான பரமாத்மாதேவியுடம் பரம் மங்கள வைகுண்டிருந்த மூர்த்தி பூலோகத்திலே மாம்சமாக இஷாவதாரம் செய்து ஹோஷேக் க்ராபயக்கி தைன்யே தைன்யேனோ வீரோ ஜத்தம் மாபம் தரங்கலையைசியம் சூஜன் ஆஹ் நயசீவாத்தோ வச்சீராஜி அங்க படித்த பிரபு அங்கு குடிச்ச பால் போறாதுன்னு நந்த கோபுலத்தில் இருக்கிற பால் பிடிக்க வந்தானே அங்கு இருக்கிற ஏழைகளுடைய வீட்டு பாலை குடிக்க வந்தானே அவன் வந்த பெருமையை சொல்வதா அல்லது வடச்சேரியில் இருந்த பெண்களுடைய சொல்வதா புராபயக்கு அப்படிப்பட்ட பிரபு மனுஷம்மாபயும் தரங்கலயோஷான் அசஞ்சான் சேதைவா வத்தையோ வர்த்தாள் ஆச்சரியமா சொன்னாள் எடச்சேரியில் உள்ள பெண்களுடைய பாக்யத்தை என்ன சொல்லுது அந்த பால் தயிரும் ஓரெல்லாம் அவர்களுக்கு ஜீவனம் அதை போய் சுவாமி திருடி சாப்பிட்டு அவர்களுடைய பாபத்தை போக்கி அவர்களை தியாகம் பண்ண முடியாது தியாகம் சித்திக்க முடியாது நினைக்க முடியாது மாட்டை அவுத்தூர் கரெக்டா பால் எடுத்து குடிக்கிறதும் எடுத்துறதும் குழந்தையோ இது மாதிரி பண்ணி தூங்குற போது கிருஷ்ணம் வந்து விடுவோம் போது கிருஷ்ணம் வந்து விடுவோம் முன்னாடி கண்ணுட்டியை அவுத்து விட்டு இப்படி பகவான யோகிகள் பிராணாயமாதிகள்னால இட அகோராத்திரம் பஜனம் பண்ற தெய்வத்தை சுலபமாய் இடம் பெண்கள்லாம் எனக்க முடியாது பரமாத்மா கிருஷ்ணன் அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துக்கு ரொம்ப உயர்த்தி அவன் சுவாமியை பேசினா குழந்தைகள் அவன் வந்து வெள்ளத்திரியிடமே பால் சீரன் கேட்டா குழந்தைகள்லாம் கேக்குறாள் காசக்கீடைய பற்றி நல்ல ரீதியிலான சன்னியாசிகளுக்கு பார்த்தா பரதத்துவத்தை பற்றி சொன்னதாக தோணும் அப்படி போய் ராசக்கிரீட அமைஞ்சிருக்கு அதனாலதான் ராசக்கிரீடைய பற்றி சொன்ன போது ராஜா சந்தேகப்பட்டால் பகவான் இப்படி வந்து பரத்தியாருடைய பிரச்சினையெல்லாம் ஆக்கிரமிச்சு இப்படி எல்லாம் கூத்தாடினாலே என்ன பல பயில்கள் ரொம்ப அழகா சொன்னாள் ஒன்னே ஒன்னு சொன்னால் கடைசியில என்ன நாள் சுகாச்சாரியான்னு சொன்னபோது நாங்கள் எல்லாம் ராசக்கிரீடைய பிடிச்சி சன்னியாசி ஆகிருப்போம் அதனால என்ன அது சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டு ரோகமா அந்த ரோகம் போகிறது காமாதில்லாம் விலகிறது ராசக்கிரீடையை காட்டாக்கே அப்ப அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்க தெரிஞ்சு கொண்டு விட்டார் சொல்றாள் சாற்றால் மன்மச மன்மசாங்கிறார் மன்மக்கிரீடர் கலக்க முடியாட்டா சுவாமி கலக்க முடியாது தான் ராசக்கிரீட ராசக்ரீடன்னா ஏதோ ஸ்ரீகோட பகவான் கோபத்தை அனுபவிச்சதுன்னு அவிவேக்கி நினைச்சபான் அப்படி இல்லை அஜானி கல்யாணத்துல நிலங்கு இன்னும் ஒண்ணு இப்ப நிலங்குன்னா இப்போ காலேஜில் படிக்கிற பையனை கேட்டா என்ன தெரியும் அவா ப்ரொஃபஸருக்கே தெரியாது அவரே நிலங்குடல்லையா அவருக்கே தெரியாது என்ன பிரின்சிபாலுக்கு தெரியாது நிலங்குன்னா என்னன்னு என்ன வாழலாம் பிரின்சிபாலா ப்ரொஃபஸரா வந்தவாள் ஒரு நாள் கல்யாணத்துல ஆம்தாள் தெரியாது நாலு நாள் கல்யாணம் பண்ணி நிலங்கிலங்குகிட்டா நடுப்புற ஒரு பூ பந்த ஒரு தேங்காய் வைக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் தம்பதியை யார் எடுக்கிறா அதை யாரு வந்து பலாத்காரமா குடும்புறாங்கன்னு அப்படி எல்லாம் பரீட்சை பண்றதுன்றோம் இது புதுசாக ஒரு பையன் கல்யாணம் தெரியாத பையன் வந்து பார்த்தா என்ன நீ கல்யாணத்தன்னைக்கே ரெண்டு பேரும் சண்டை போடுவாள் நினைப்பாங்க சண்ட அது மாதிரி அவிவேகி போய் ராசக் விவேகிகள் ஜானிகள் போய் பார்த்தா தத்துவம் கண்ணுக்கு தகுந்தபடி அங்க இருக்கு அதில் ராசக்கிரீட அப்படி பகவான் எடச்சேரியில் வந்து அவதரிக்க வைபவத்தை போய் வீட்டுவாழ் சொன்னாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பரவானுகிரகம் பண்ணின சரித்திரம் மகாபாரதம் பஞ்சமேத அந்த வேதம் மகாபாரதம் பரிபாயனோட அப்பிரமேயம் மகாபாரதத்து கீடான கண்டமுல இல்ல அப்பிரமேயம் விட புண்ணியம் பவித் பாபரம் அத்தனாவது சொல்கிறாள்ள பரமப்பு பரமவிம் விட் மகாபாபெல்லாம் போக்கிங் விரமங்கலத்த மோட்சபதித்தம் குடுக்கும் விராசாந்தம் சத்து மிகேய சொல்லிம்மா அவன்டத்துல போய் போதி வாட்சியமானம் யார சொல்ல சொல்லி நடத்தில போய் போறோம் உனக்கு ஒரு சேர் கிடைச்சோடும் பெரிய மகத்தான புண்ணியம் போய் சொல்லிருக்காள் அப்படிப்பட்டி கட்டம் அதுக்கு அந்த கோதானம் ராஜாக்கள் பண்றது கொடுக்கிறது ஒரு ஒரு பருவாவுக்கும் போய் பரஸ் சொல்லியிருக்காள் இந்த நம்படி கேட்கணும் இந்த நம்படி தானங்கள் பண்ணணும் என்று சொல்லியிருக்காள் அப்படிப்பட்ட மகா புண்ணியமான பரஸ்டு முடிஞ்சா நீ சொல்றேன் என்ன ஆளுக்கு சொல்றேன் எழுதியிருக்காள் பின்னாடி இன்னைக்கு அவகாசம் இருந்தால் சரித்திரம் தேவசேனா கல்யாணம் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வனப்படுவாங்க அதுவும் வனப்படுவாருடைய சரித்திரம் தான் அது பாரத மிந்தியும் மிந்தியுமா சொல்றது அரிய புரியடா பாரத பட்டாம்பாள் அதான் சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் அடியில் போய் ஒரு கதையை சொல்றது அது சிவந்திரனையா தொடர்பா சொல்றது இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லி அப்படி சொல்லி திரும்பி சொல்றது ராமச்சந்திராச்சாரிய சிம்மந்தான் பாரதத்துல மாவா பிரவோச்சனம் பண்ணி நான் கேட்டுருக்கேன் அச்சரியமா சொல்வாள் பாரதத்தை கும்பகோணத்துல மாவால சிரமப்பட்டு போட்ட புத்தகம் தான் என்ன வந்து விளாசில போட்ட புஸ்தகம் அவங்களும் சிரமப்பட்டு இவ்வளவு தேசமும் இங்க இருக்கு இன்னும் இங்கிலீஷ்ல இண்டெக்ஸ் உங்க வெளியிருக்காள் ரொம்ப அச்சரியமா இருக்குது படிச்சு பார்க்கணும் இங்க இருக்கு குருக்கேற்றம் தான் என்ன இடத்துல இருக்கு புஷ்கரம் இங்க இருக்குன்னா பக்கத்துல அவ்வளவுலாம் ஸ்வப்பு தூயிருக்காள் அவன் அவள்லாம் நம்ம மதத்துக்காக பட்டிருக்கிற ஒரு ரொம்ப பரமசாது கொள்ளு ஒரு இடத்துல நான் பொறுத்த வரேன் ஒட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வர வேண்டியவன் தவறி அது மாதிரி மூணு தூரம் உதவு அப்படி ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு வந்தேன் எட்டு மணிக்கு வர வேண்டியவன் இவா வந்திருந்தா சவனத்துக்குது அவளை பிடிச்சி எல்லாரும் ஜனங்களும் ரொம்ப கூட்டிகிட்டேன் நீங்கள் சொல்லணும்னா இன்னும் சரி சொல்லுவாள் அவர் வந்தால் வரட்டும் இல்லாம நான் சொல்ல மாட்டேன்னா சொல்லுவாள் இப்படியும் இதுவான எட்டரை மணிக்கு அவ ஆரம்பிச்சு பிரஹலா சித்திரிட்டு இருந்தால் நான் வந்துட்டேன் ஜீனா என் சொல்லணும் அடிப்பட்டெல்லாம் செய்யாண்டம் தெரியாத சொன்னதான் நமக்கு பெருமை பெருமை இல்ல அப்படிப்பட்ட உத்தமிரம் அவன் வேற சொல்லிக்கலாம் எங்க வேதம் வேதம் சொல்ல வருவாங்க அப்படின்லாம் தோணும் நான் நிச்சயம் கோருக்கு போனிருந்தேன் மனசு திருப்தியா இல்லையா அதனால கோவில் போல என்ப தோணும் நாலு பேர்கள் பல மழையா கீழகிடக்கல் பீமன் அர்ஜுனன் அகுல்சனும் சகதேவன் நம்ம வரும் பங்குக்கு வந்து நிற்கிற பிரம்மத்தியா இருக்கிற திராதா இல்லையா உள்ளதா இல்ல அந்த குடும்பத்தை அப்படிப்பட்டது மகா தீராய் யாரு வேற கீழ் கிடக்கிற போது லட்சம் கேட்கறதுன்னு இந்த பிரபு சொல்றது பாரதத்துக்கு ரொம்ப பெருமை திரிவாள் பாரதத்தை இல்லாம கொண்டாடுவாடா லட்சம் வந்த உலகத்துல சாஸ்வதமா இன்னைக்கு இருப்பு மன நாமெல்லாம் கேள்வனா இதனால பெருமை ம்திரம நிறு பராச்சம் மகாபார்த்தோ உலகில் எந்த ஒரு கேள்வி எந்த தர்மம் எப்பொழுதும் பலன கொடுத்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் பயணம் கூடிய